நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய Strawberry Flavored Pancake ஃப்ளேவர்டு பேன் கேக் செய்தவையான பொருட்கள் மைதா நானூறு கிராம் குக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட அன்சால்ட் பட்டர் நூறு கிராம் காய்ச்சப்பால் ஐம்பது எம்எல் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ர்ஷி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு சிரப் 75 ml எம்எல் எண்ணெய் தேவையான அளவு ஐசிங் சு சுகர் சிறிது அளவு தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு பவுலில் நம்ம மைதா போட்டு விடுவோம் அதுக்கூட குக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கலந்துடலாம் அன்சால்ட் பட்டர் கந்துருவோம் காய் செப்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்கு ஒடைச்சி ஊற்றிடுவோம் அதிலே சுகர் அப்புறம் ஹர்ஷி ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர்டு சிரப்பு அதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிடுவோம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுடலாம் நல்லா ஊறட்டும் ஊறினதும் அதை எடுத்துப்போம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் தவா வச்சிருவோம் தவா காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை எடுத்து அதில் ரவுண்டாக ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சிரப்லாம் கலந்துருக்கோம் இல்லையா அதனால் அடி பிடிச்சிரும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ஐசிங் சுகர் வச்சு அப்படி டாட்டா டாட்டா ஃபுல்லாக அது கேக் ஃபுல்லாக வச்சு தூவி விட்டுடுவோம் தூவிட்டு மேல நடுவில் நமக்கு என்ன க்ரீம் பிடிக்குமோ அதனோடு வச்சிட்டோம்னா சூப்பாபாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஹர்ஷி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு பேன் கேக் தயார் இது பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்